நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் மார்ச் நான்கு ரெண்டாயிரத்தி இருபது நாற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலுமையிலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சமீபத்தில் ஓய்வு பெறப்போவதாக அறிவித்த டென்னிஸ் வீராங்கனை மரியா ஷரப்போவா இரண்டு யுனெஸ்கோவின் தலைமையகம் பாரிஸில் அமைந்துள்ளது மூன்று சர்வதேச தாய்மொழி தினம் பிப்ரவரி இருபத்தொன்னாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் யார் இரண்டு மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ள இந்திரா எந்த நதியில் கட்டப்பட்டுள்ளது மூன்று தேசிய அறிவியல் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி